கண்ணல் தேன் அமுதாய் தித்திக்கும் கங்கை கொண்ட சோழேச்சரம் திருக்கோயிலை கட்டுவித்த ராஜேந்திர சோழனின் அன்பு காதலியார் ஒருவர் ஆணி பொன் இறைக்கும் ஆரூர் வீதிவடங்க பெருமான் ஆலயத்தை கற்றளியாகச் சமைத்து ஆடரவ கிண்கிணிக்கால் அழகர் விமானம் கருவறை சுற்றி சுவர்களுக்கு புற்ற கடுவேய இருபத்தாறாயிரத்தி பொன் வழங்கி நாற்பத்தி இரண்டாயிரம் பலம் எடை கொண்ட தகடுகளால் கருவறைக் கதவுகள் தூண்களை பொறிவுறப் புதுக்கி திருப்பணிகள் செய்தாள் திருவார்பெருமை தியாக வினோதனுக்கு ஆயிரக்கணக்கான எடையுள்ள பொன் அணிகள் பாத்திரங்கள் ஏழு விடங்கத்தரங்களை நினைவு ஊறத்தக்க வகையில் ஏழு மாணிக்க கற்கள் நானூற்றி முத்துக்கள் பேரொழி பிறங்கு முப்பத்தாறு உயரிய வைரங்கள் எண்ணற்ற மரகத முதலான கற்களை வழங்கி பெருமானை அலங்கரித்து பார்த்து மகிழ்ந்ததோடு அல்லாமல் பதினை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பலம் எடையுள்ள இருபத்தெட்டு மணிவிளக்குகள் பச்சைப்பாவை உமைநங்கை சரியாமலை நங்கை என்ற பாவை விளக்குகள் மற்றும் ஏராளமான செல்வங்களைக் கொண்டு பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை போற்றினாள் என்பது கல்வெட்டுச் செய்தி நிறை செல்வத் தியாகர் அல்லவா செவ்வந்தி பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை சுந்தரர் தேவாரம் தக்கேசி பொன்னும் மெய்பொருளும் தருவானை ஓகமும் திருவும் புனர்பானை பொருளும் தருவானை போக திருவும் புணற்பானை பின்னை என் பிழையைப் பொறுப்பானை தவிர பணிப்பானை இன்ன தன்மயன் என்று அறிவுண்ணாயம்மானை வந்த பிரானே அன்னம் வைகும் மயப்பழனத்து அணியாரூரான மறக்கலு மாமே ஆரூரானை மறக்கலு Hey yeah.